தலைப்பு 91. அபேதம் தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள் என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள் தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள் என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள்